அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் மனநலத்தை முன்னிட்டு அவாறுத்தல் என்கிற தலைப்பிலே இருக்கிற குரட்பாக்களை நாம் ஓரளவு பொருள் தெரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறோம் முதற் குரட்பாவிலே பார்த்தோம் நேற்றைக்கு எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து அவா என்ப எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் அழியாமல் தொடர்ந்து வருகின்ற பிறப்பை கொடுக்கக்கூடிய விதையாக இருப்பது அவா என்று சொல்லப்படுகிற ஆசை என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் மெய்யறிவாளர்கள் பகர்வர் அப்படின்னு பார்த்தோம் வாழ்க்கையில் நமக்கு தொடர்ந்து துன்பங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அளவுக்கு மீறின ஆசையும் பற்றுந்தான் காரணம் இப்பொழுது அடுத்த குரட்பாவிலே உபதேசம் செய்கிறார் நாம் பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் உடம்பு எடுக்காம இருக்கக்கூடிய நிலைமையை வேண்டனும் அதாவது ஆசைப்படுறதா இருந்தான்னு அர்த்தம் ஆசைப்படுறதா இருந்தால் மறுபடியும் இந்த உலகப்பற்று உடல் பற்று இல்லாத நிலைமைக்கு ஆசைப்படணும் இந்த உடல் பற்றும் உலகப்பற்றும் துன்பம் கலந்த இன்பத்தை தருகிறது போலியான இன்பத்தை தருகிறது உண்மையான இன்பத்தை தருவது கிடையாது எனவே விரும்புவதாக இருந்தால் மீண்டும் உடலில் புகாத தன்மையைத்தான் விரும்ப வேண்டும் அப்படி மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஆசையை வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது ரொம்ப அழகான ஒரு குரல் எல்லா குரட்பாக்களையும் சிறப்பு இல்லாமல் இல்லை இருந்தாலும் சிலது இன்னும் ஆழமாக மனதை தேய்க்கிறது ஆ வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும் வேண்டுங்கால்னு சொன்ன மெய்யுணர்ந்தவன் விருப்பப்படுவதாக இருந்தால் பிறவாத்தன்மையை உயிராகிய தான் மீண்டும் மற்றொரு உடலில் புகாமல் வேண்டும் வேண்டட்டும்னு அர்த்தம் விரும்பட்டும் வேண்டுங்கால் பிறவாமை வேண்டப்படட்டும் அப்படின்னு அர்த்தம் மற்றது மற்றதுங்கிறது அசை சொல்லை போன்றது மேலும் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அது மற்றங்கிறது அசை அதுங்கிறது அந்த பிறவாத தன்மை வேண்டாமை வேண்ட வரும் என்ன புலனின்ப ஆசையின்மையை விரும்பினால் வேண்டனா விரும்பினால் வரும் கிடைக்கும் ஆ பிறவாத தன்மை வேண்டும் என்றால் ஆசையில்லாத தன்மையை அடைய வேண்டும் ஆசை அற்றவனுக்குத்தான் பிறப்பு இல்லைன்னு அர்த்தம் எவன் ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறானோ அவனுக்கு பிறப்பு இல்லைன்னு அர்த்தம் உடம்பை பாதுகாக்கிறது உணவு ஏற்பதெல்லாம் எதுக்குன்னா இந்த சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர் நாம் இந்த உடம்பை காப்பாற்றுறதுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த சமூகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக இன்னொன்று வைராக்கியத்தை சம்பாதித்து பற்ற தன்மையை பெற்று மெய்ப்பொருளை ஞானத்தை உணர வேண்டும் அதுதான் நோக்கம் ஆக பரோபகாரம் என்று சொல்லுகிற ஒப்புரவறிதல் சமூகத்துக்கு நன்மை செய்வது அதே சமயம் பற்றற்ற தன்மையை பெற்று மெய் உணர வேண்டுவது இது ரெண்டு தான் வேணும் எனவே வள்ளுவர் ஆச வேண்டான கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி பண்ணினா நமக்கு மறுபிறவிங்கிறது இல்லாமல் போகும் என்று இந்த குரட்பாவிலே அருளி செய்திருக்கிறார் முண்டகோபனிஷத்துங்கிற உபனிஷத்து உபதேசம் செய்கிறது விஷயங்களையெல்லாம் விரும்பி ஓயாது அதையே நினைக்கின்றவன் அந்தந்த விஷயங்களோட அந்தந்த உலகங்களில் பிறக்கிறான் ஆனால் தன்னை நிறைவானவன் என்று உணர்ந்து கொண்டு நிறைவை பெற்றவனுக்கு இங்கேயே எல்லா ஆசைகளும் கரைந்து விடுகின்றன இகைவ சர்வே காமாகா பிரபிலியந்தே உண்மையை உணர்ந்தவனுக்கு ஆசைகள் அனைத்தும் நீங்குகின்றன பிறருக்கும் உண்மையை உணர்த்த வேண்டும் என்கின்ற ஆசை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை ஆனால் ஆசைகள் நீங்க வேண்டும் என்பதே ஆசையாக இருக்க வேண்டும் இந்த கருத்தை நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணை புரியட்டும்